வணக்கம் நட்டினையின் ஆயிரத்தி நூற்றி தொன்னூற்றி ஆறாவது செய்தி சேவை ஆகஸ்ட் முப்பது இரண்டாயிரத்தி பதினெட்டு ஆவணி மாதம் பதினான்காம் நாள் வியாழக்கிழமை இன்று ஊடகங்கள் மற்றும் செய்தித்தாள்களில் வெளியாகியுள்ள சில முக்கிய செய்திகள் தொகுத்து வழங்குவார் அறிமுகம் தமிழக செய்திகள் சேலத்திலிருந்து சென்னைக்கு ரயிலில் வந்த பயணியை இரவில் எலி கடித்த உரிய சிகிச்சை அளிக்காத ரயில்வேக்கு ரூபாய் இருபத்தி இழப்பீடு வழங்க மாவட்ட நுகர்வோர் தீர்ப்பாயம் உத்தரவிட்டுள்ளது இலங்கை உள்நாட்டுப் போரின் சாட்சியமாக வர்ணிக்கப்பட்ட ஊடகவியலாளர் மேரி கால்வினின் வாழ்க்கை வரலாறு தி பிரைவேட் வார் என்ற பெயரில் ஹாலிவுட்டில் திரைப்படமாகிறது சிறையிலிருந்து பரோலில் வெளிவர ரூபாய் ஐந்தாயிரம் லஞ்சம் கொடுத்தால் எளிதாக வர என்ற செய்தியின் அடிப்படையில் தானாக முன்வந்து வழக்காக எடுத்து மாநில மனித உரிமை ஆணையம் சிறைத்துறை கூடுதல் டிஜிபி விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்பியுள்ளது ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின்கீழ் தமிழகத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள பத்து நகரங்களில் மின்னனு நிர்வாகம் மற்றும் மொபைல் ஆப் வடிவமைப்புக்கான நூறு கோடி ரூபாய் டெண்டர் நடவடிக்கைகளுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் தடை விதித்துள்ளது மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து வினாடி தொள்ளாயிரத்து ஒரு கண்ணடியாக குறைந்தது புறநகர் ரயில்களில் விபத்தை தடுக்க தானியங்கி கதவுகள் அமைக்க வேண்டும் என ரயில்வே பாதுகாப்பு ஆணையர் தெரிவித்துள்ள கருத்துக்கு பயணிகள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர் போலீசார் நெருங்குவதை ஊடக செய்திகள் மூலம் அறிந்த சேலம் ரயில் கொள்ளையர்கள் வேறு இடங்களுக்கு தப்பிவிட்டனர் என்று சிபிசிஐடி போலீசார் தெரிவித்துள்ளனர் இதனால் விசாரணையில் மீண்டும் ஏற்பட்டுள்ளது இந்திய செய்திகள் ரஃபேல் போர் விமான ஒப்பந்தம் குறித்து காங்கிரஸ் உண்மையற்ற கருத்துக்களை பரப்பி வருகிறது என்று மத்திய நிதியமைச்சர் அருண்ஜேட்லி விமர்சித்துள்ளார் மகாராஷ்டிரா மாநிலத்தில் பீமா கோரிக்கான் பகுதியில் நடந்த வன்முறையில் தொடர்பு இருப்பதாக கூறி கைது செய்யப்பட்ட சமூக ஆர்வலர்கள் ஐந்து பேரையும் செப்டம்பர் ஆறாம் தேதி வரை வீட்டுக் கவல் வைக்க உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது ஏழாவது ஊதிய குழுவின் பரிந்துரைகளை ஏற்று மத்திய அரசு ஊழியர்களுக்கு அகவலிப்படி இரண்டு உயர்த்தி ஒன்பது சதவீதமாக வழங்க பிரதமர் மோடி தலைமையிலான மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது கருப்பு பணம் கள்ளநோட்டு தீவிரவாதம் ஆகியவற்றை ஒழிப்பதற்காக கொண்டுவரப்பட்ட பண மதிப்பு நீக்கத்தின் போது செல்லாததாக அறிவிக்கப்பட்ட ஐநூறு ஆயிரம் ரூபாய் நோட்டுகளில் ஒன்பது புள்ளி மூன்று சதவீதம் வங்கி முறைக்கு திரும்பிவிட்டதாக ரிசர்வ் வங்கி அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது கர்நாடகாவில் முதல்வர் குமாரசாமி தலைமையிலான காங்கிரஸ் மாஜத கூட்டணி அரசு விரைவில் கவிழும் அதன் பிறகு ஆட்சி அமைவது உறுதியாகிவிட்டது என மத்திய ரசாயனத்துறை அமைச்சர் அனந்த்குமார் தெரிவித்துள்ளார் வங்கதேசத்தில் தொலைக்காட்சி நிறுவனத்தில் பணிபுரிந்து வந்த பெண் நிருபர் அடையாளம் தெரியாத நபர்களால் போலியான செய்திகளை வெளியிடுவதாக கூறி கூகுள் நிறுவனங்களுக்கு ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்துள்ளார் அமெரிக்கா தேசிய கொடிக்கு தவறாக வண்ணமிட்டதற்காக அந்நாட்டு அதிபர் ட்ரம்ப் வலைதளங்களில் கடுமையான விமர்சனத்துக்கு உள்ளாகி இருக்கிறார் தொடர்ந்து விமர்சனங்களுக்கும் குற்றச்சாட்டுகளுக்கும் உள்ளாகும் அமெரிக்க அதிபர் டிரம்பை தனது அட்டைப்படங்கள் மூலம் கடுமையாக விமர்சித்து வருகிறது இதழ் ஈரானில் ஞாயிற்றுக்கிழமை ஏற்பட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்துக்கு இரண்டு பேர் பலியாகினர் மேற்பட்டவர்கள் காயமடைந்தனர் டைட்டானிக் கப்பலில் பயணம் செய்தவரின் சட்டை பாக்கெட்டில் இருந்த அவரது கை கடிகாரம் டாலருக்கு ஏலம் விடப்பட்டுள்ளது அயர்லாந்தில் திருச்சபைகளைச் சேர்ந்தவர்கள் மீதான பாலியல் குற்றங்களை விசாரித்து குற்றவாளிகளை தண்டிக்காமல் திருச்சபைகள் மவுனமாக இருந்தது வருந்தத்தக்கது இதற்காக பாதிக்கப்பட்டவர்களிடம் மன்னிப்பு கோருகிறோம் என போப் பிரான்சிஸ் கூறியுள்ளார் வணிக செய்திகள் இந்தியாவில் உள்ள இளைஞர்கள் அனைவருக்கும் நல்ல வேலை கிடைக்கும்போது டாலருக்கு நிகரான ரூபாயின் மதிப்பு ஸ்திரமடையும் என்று நிதி ஆயோக் துணைத் தலைவர் ராஜீவ்குமார் கருத்து தெரிவித்துள்ளார் ஓய்வூதியத்தை மாற்றியமைக்கும் விவகாரத்தில் மத்திய அரசின் மெத்தனத்தை கண்டறிந்து ரிசர்வ் வங்கி அதிகாரிகள் மற்றும் பணியாளர்கள் ஒட்டுமொத்தமாக இரண்டு நாட்கள் விடுப்பு எடுக்க உள்ளனர் செப்டம்பர் நான்கு ஐந்து தேதிகளில் விடுப்பு எடுக்க திட்டமிட்டுள்ளனர் இந்திய வங்கிகளில் கடன் வாங்கி திருப்பிச் செலுத்தாமல் இங்கிலாந்து தப்பிச் சென்ற விஜய் மல்லையாவின் வழக்கு புதிய தலைமறைவு சட்டத்தின் கீழ் கொண்டுவரப்பட்டுள்ளது இந்த வழக்கின் அடுத்த விசாரணை செப்டம்பர் மூன்றாம் தேதி நடைபெறும் என மும்பை சிறப்பு நீதிமன்றம் தெரிவித்துள்ளது பேஸ்புக் நிறுவனம் செயல்படுத்தி வரும் வாட்ஸ்அப் நிறுவனத்துக்கு குறை தீர்ப்பு அதிகாரியை நியமிக்காதது ஏன் என்று உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது கச்சா எண்ணெய் விலை உயர்வால் இந்தியாவில் டீசல் விலை இதுவரை இல்லாத அளவு உயர்ந்துள்ளது ஒரு கிலோ பேட்டரி வாகனத்துக்கு ரூபாய் பத்தாயிரம் வீதம் மானியம் அளிக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது சுற்றுச்சூழலை காக்கும் நோக்கில் பேட்டரியில் இயங்கும் கார்களுக்கு அரசு ரூபாய் ஒன்று புள்ளி நான்கு லட்சம் வரை மானியம் அளிக்க முன்வந்துள்ளது விளையாட்டுச் செய்திகள் இந்திய அணியின் கேப்டன் விராட் கோலி இங்கிலாந்துக்கு எதிராக முதலாவது டெஸ்ட் போட்டியில் இருபத்தி ரன்கள் அடித்ததன் மூலம் அந்த அணிக்கு எதிராக ஆயிரம் ரன்களை இயற்றியுள்ளார் மேலும் முதல் சட்டத்தையும் பதிவு செய்துள்ளார் பர்மிங்ஹாமில் நடந்த முதலாவது டெஸ்ட் போட்டியில் அஸ்வின் முகமது ஷமியின் திறமையான பந்து இங்கிலாந்து அணி தனது முதல் இன்னிங்ஸில் இருநூற்று ரன்களுக்கு ஆட்டம் தமிழாவில் நடைபெற்ற இரண்டாவது ஒருநாள் போட்டியிலும் தென்னாப்பிரிக்கா இலங்கை அணியை வீழ்த்தி ஐந்து போட்டிகள் கொண்ட தொடரில் இரண்டுக்கு பூஜ்ஜியம் என்று முன்னிலை வகிக்கிறது பர்மிங்காம் டெஸ்ட் போட்டியின் முதல் நாள் ஆட்டத்தின் போது இந்திய அணியின் விக்கெட் தினேஷ் கார்த்திக் தமிழில் பேசிய வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாக பகிரப்பட்டு வருகிறது மகளிர் உலகக்கோப்பை ஹாக்கி தொடரில் இந்திய அணி நாக் சுற்றில் மூன்றுக்கு பூஜ்ஜியம் என்ற கோல் கணக்கில் இத்தாலியை வீழ்த்தி காலிறுதி சுற்றுக்கு முன்னேறியது திரைச்செய்திகாலம் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள கேரளாவுக்கு நிர்வின் பாலி இருபத்தி லட்சம் ரூபாய் நிதி உதவி வழங்கியுள்ளார் சமந்தா நாக சைதன்யா நடித்த படங்கள் ஒரே நாளில் ரிலீஸ் ஆக இருக்கின்றன பிறந்த நாள் இரும்பு திரை நூறாவது நாள் நற்பணியை இயக்கமாக மாற்றுதல் என சென்னை கலைவாணர் அரங்கில் முப்பெரும் வழக்காக பிரம்மாண்டமாக கொண்டாடினார் நடிகர் விஷால் இந்த நிகழ்ச்சியில் மக்கள் நல இயக்கம் என்ற புதிய அமைப்பினையும் அதற்கான கொடியையும் அறிமுகம் செய்து வைத்தார் விஷால் திமிர் படத்தை தொடர்ந்து உதயநிதி ஸ்டாலின் நடிப்பில் வெளியாக உள்ள படம் கண்ணே கலைமானி சீனு ராமசாமி இயக்கியுள்ள இப்படத்தில் தமிழ்நா ஹீரோயினாக நடிக்கிறார் நடிகர் ஜூனியர் என்ஜிஆரின் தந்தை ஹரிகிருஷ்ணா கார் விபத்தில் பலியான சம்பவம் ஆந்திரா மற்றும் தெலுங்கானாவில் அதிர்ச்சியை நிறைவடைகின்றனோடுதான் நான் பேசுவேன் அறிவும் அஞ்சல் தொலை சரித்திரம் தொற்று சம்பவங்கள் இது போன்ற பல தரமான ஒலிகோப்புகளில் தினந்தோறும் கேட்டு சுவைக்கி என்ற இணையதளத்திற்கு வருகை தருங்கள் நன்றி வணக்கம்